ிாத்தய தோத்திரவேற்றைக்கணு நம அஜுன உச்ச கைங்கை தாத்த பிரமாற கதம் சைதாநிவனன் பேஷகுரான் பகவானுடைய சகுண நிற்குண விவேக உபதேசம் நிறைவு பெற்றது பகவான் ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி பதினெட்டாவது ஸ்லோகம் வரை குணங்களை பற்றின விஷயங்களையெல்லாம் உபதேசம் பண்ணினார் பத்தொம்பது இருபது ரெண்டே ஸ்லோகங்களில் இந்த குணங்களை கடந்த பிரம்ம தத்துவம் மெய்ப்பொருள் தத்துவம் அல்லது தூய உணர்வு தத்துவம் எல்லாம் ஒன்று ஏற்கனவே இதை நாம் இதற்கு முதல் அத்தியாயத்தில் கேத்திரஜன் என்றும் புருஷன் என்றும் ஞேயம் என்றும் தெரிந்து கொண்டோம் அந்த குணாதீத ஸ்வரூபம் நிர்குணஸ்வரூபத்தை பற்றி சுருக்கமாக சொன்னார் இந்த ஞானத்தை பெற்றவன் எப்படி இருப்பான் என்று இந்த ஸ்லோகத்திலே அர்ஜுனன் பகவானிடம் கேட்கிறான் ஹே பிரபு பிரபுன்னு சொன்னா அனைத்தையும் ஆளக்கூடியவர் பிரகர்ஷேண பவதி இது பிரபு அத சம்போதனம் கூப்பிடுற மாதிரி பேசுகிறார் ஹே பிரபோ ஹே பிரபு ஏதான் த்ரீன் குணான் அத்தீத கைலிங்கை பவதி இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் இதற்கு வேறாக தன்னை உணர்ந்து கொண்டவனை கைகிலிங்கைகி எந்த அடையாளங்களால் காணப்படுவான் கைகி லிங்கைகி பவதி எந்த அடையாளங்களோடு இருப்பான் இந்த முக்குணங்களை கடந்தவன் எந்த அடையாளங்களோடு காணப்படுவான் சுருக்கமாக சொன்னால் குணா தீத்த கிம் குணங்களை கடந்தவனுடைய இலக்கணம் என்ன அதுதான் கேள்வி அடுத்த வரியில் திரும்பவும் சொல்கிறார் கிம் ஆச்சாரகா அவனுடைய நடவடிக்கை இந்த ஞானத்தை பெற்ற பிறகும் இந்த குணாதித தன்மை அடைந்த பிறகும் அவன் எவ்வாறு இந்த உலக வாழ்க்கையில் நடப்பான் அவன் ஓரிடத்திலேயே அமர்ந்திருப்பானா அல்லது செயல்களை புரிவானா அப்படி செயல்களை புரிந்தால் அவனுடைய செயல்கள் எத்தகையதாக இருக்கும் பிறரால் இன்ப துன்பம் வரும் அவன் அதை எப்படி எதிர்நோக்குவான் இதெல்லாம் அதில் அடங்கியிருக்கு ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ லட்சணத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்டான் ஸ்தித பிரஜ காபாஷா சமாதிஸ்திய கேசவ ஸ்திததீஷ் கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் கடைசி பகுதியில் அதை படித்தோம் ஸ்தித பிரஜன்னா என்னன்னு கேட்டான் அர்ஜுனன் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பகவானாகவே பராபக்தனுடைய லக்ஷணத்தை சொன்னார் இதெல்லாம் ஒன்று தான் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஸ்தித பிரஜ லக்ஷணம் பராபக்த லக்ஷணம் குணாதித்த லக்ஷணம் ஒன்றுதான் ஆக அவனுடைய நடவடிக்கை அவனுடைய நடத்தை ஒழுக்கம் அவனுடைய விவகாரம் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அடுத்தது இன்னொரு கேள்வி ஏதான் த்ரீ குணானு கதம் அதிவர்த்ததே இந்த மூன்று குணங்களை அவன் எப்படி கடக்கிறான் குணாதீத்த உபாயம் குணாதீதனாவதற்கு வழி என்ன ஆகவே குணாதீதனை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது ஒருவன் குணாதீதனாக இருக்கிறான் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது எந்த அடையாளங்களை கொண்டு புரிந்து கொள்வது அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் ஏன்னா புறச் செயல்களை வச்சுத்தான் ஒருத்தரை ஜட்ஜு பண்ண முடியும் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனா நம்மளையே நமக்கு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பிறரை புரிஞ்சிக்கிறது முக்கியம் இல்லை பிறரை முற்றிலும் ஒருத்தனால புரிஞ்சிக்க முடியாது தேவையும் இல்லை நம்மை நாம் தெளிவாக புரிந்து வேண்டும் நாம் குணாதித்தர்கள் ஆகிவிட்டோமா இல்லையா என்பதை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது குணாதீத்த தன்மையை நாம் உணர்ந்து நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் நான் குணா ஆவதற்கு என்ன வழி என்றும் இப்படி கேட்டு புரிந்து கொள்ளலாம் இது பொதுவாக தான் அர்ஜுனன் கேட்குறான் குணங்களை கடந்தவனுடைய அடையாளம் என்ன அவனுடைய நடவடிக்கை என்ன எப்படி அவன் குணங்களை கடக்கிறான்னு கேட்டிருக்கிறார் இது நமக்காக நாம் கேட்டுக்கொள்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும் பகவான் இடத்துல அர்ஜுனன் கேட்கறது பகவான் சொல்ல போகிறார் ஆனால் அதை சொல்கிறத வச்சு மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இதை படிக்கக்கூடாது இவர் குணா அந்த மகாத்மாவை சொல்கிறாங்களே அவங்க குணா இவங்க குணா தீத்தர்களான்னு பார்க்குறது நமக்கு பசித்தா நம்ம தான் சாப்பிடணும் நமக்கு மனசாந்தி வேணுங்கிறதுக்காக தான் நம்ம கீதை படிக்கிறோம் பிறரையெல்லாம் இட போடுறதுக்காக படிக்கலை நம்மை நாம் புரிந்து கொள்வதற்காக கற்கிறோம் எனவே அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை புரிந்து கொள்வோம் இனி பகவான் இந்த குணாதீத்த லக்ஷணத்தையும் குணா தீத்த உபாயத்தையும் போகிறார் அதை நாம் தொடர்ந்து நாளை முதல் படிப்போம் அர்ஜுன உச்சிங்கை கதம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்